நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல நம் செயல்களை நம்மை தீர்மானிக்கின்றன ஆம் நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல நம் செயல்களை நம்மை தீர்மானிக்கின்றன என்கிறார் காந்தியடிகள் நன்றி வணக்கம்